சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி ஆசிரியர் முறையாக பரம்பொருள் தத்துவத்தை விளக்கி மனதிலே பதிய வைப்பதற்காக அத்தியாரோபத்தை உபதேசிக்கிறார் பரம்பொருளில் எப்படி படைப்பானது கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி விவரித்து சொல்லப்படுகிறது நாம் மூன்று குணங்களை பார்த்தோம் அந்த மூன்று குணங்களில் சத்துவப்பிரதான சத்துவ பிரதான அம்ச சிருஷ்டியை பார்த்துருக்கோம் எல்லாம் காரண சரீரம்சத்தில் ராஜச ராஜச பிரதானம் பார்த்தோம் அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை பற்றி விசாரம் பண்ணுறோம் ஆக காரணப்பிரபஞ்ச அத்தியாசம் சமாப்தம் அத்தியாச சமாப்தா இப்போ வந்து காரியப்பிரபஞ்சத்தில் சூக்ஷ்மப்பிரபஞ்ச அத்தியாச உச்சியத்தே அதை தான் பார்த்து கொண்டிருக்கோம் ஆக இந்த அந்த தமோகுணத்தில் வந்து ரெண்டு சக்தி தோன்றுகிறது ஒன்று ஆபரணசக்தி விக்ஷேபசக்தி என்று சொல்லி அந்த விக்ஷேப சக்தியிலிருந்து தான் சூக்மமான பஞ்சபூதங்கள் அபஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூத அபஞ்சீகரணம் பஞ்சீகரணம் செய்யப்படாதன்னு அர்த்தம் பஞ்சீகரணம் செய்யப்படாத பஞ்சபூதங்கள் அதிலிருந்து உண்டாகின்றன இதுக்கெல்லாம் நொய்ய பூதங்கள் என்று பெயராம் சூக்ம பஞ்சபூதங்கள் என்று பெயர் இதற்கு இன்னொரு பெயர் பஞ்சத்தன்மாத்திரைகள் பஞ்ச தன்மாத்திரைகள் என்று இதைத்தான் சொல்வது பழக்கம் இதுல இருந்து என்னாகிறதுனா சூக்ம சரீரம் உண்டாகிறது போக சாதன தனு உண்டாகும் போக சாதனம்னா சுகத்தை சுக துக்கம் ரெண்டுமே போகம்தான் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிப்பதற்கான சாதனமாகிய தனு ஷரீரம் உண்டாகும் அதனுடைய தாத்பரியம் சூக்ஷ்ம ஷரீரம் உண்டாகும் இவ்வ என்னாச்சுன்னு பார்த்துங்க சிருஷ்டியை ஒரு நல்ல யோசிச்சுட்டே வாங்கும் சார்ட்டு போடணும்ன்றீங்க நானே அதனால் இந்த தமோ குணந்தான் ரெண்டு சக்தியாக பிரியிறது ஒன்று ஆவரண விக்ஷேபசக்தி இந்த விக்ஷேப சக்தியிலிருந்து தான் என்ன உண்டாகிறது சூக்ம பஞ்சபூதங்கள் அல்லது பஞ்ச தன்மாத்திரைகள் தோன்றுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்த பாடல் ஆதிமுக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறுணர் கருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் ஞான சாதனமாம் இவ்வேளும் சர்குண பிரிவினாலே ஆதிமுக்கு மாயின் கண்ணுள்ள தமக்கு காரணமான தமோகுண பிரதானமான ஆதிமுக்குணம் இப்பூதம் ஆதிமுக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் பொன்னம்பல சுவாமியுடைய உரை ஆதிமுக்குணம்னால் என்ன அர்த்தம் தமக்கு காரணமான தமோகுண பிரதான மாயா அந்த மாயையில் என்ன இருக்குது தமஸில் சத்வம் தமஸில் ரஜஸ்ஸு தமசில் தமசு என்னும் முக்குணங்கள் இப்போ ஆதிமுக்குணம்னு சொல்கிற போது முதல்ல சத்வப்பிரதானம் ஈஸ்வரம் வந்துவிட்டார் ரஜப்பிரதானத்தில் ஜீவர்கள்லாம் வந்தாச்சு இந்த தமப்பிரதானத்தில் இருந்து தான் மற்ற அம்சங்கள் எல்லாம் உண்டாகிறது ஜீவனுங்கிறது இந்த காரண சரீர பிரதிபிம்ப சைதன்யம் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ்வரன் வந்துட்டார் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யத்தில் ஜீவர்களும் வந்தாச்சு ஆனால் த அதுக்கப்புறம் என்ன சிருஷ்டி ஆரம்பிச்சதுன்னா தமசு காரணத்திலே இருக்கிற தமஸு காரணத்திலே இருக்கிற சத்வம் காரணத்திலே இருக்கிற ரஜஸ்ஸு காரணத்திலே இருக்கிற தமஸ் காரணத்திலே தான் ரெண்டு சக்தி காரணத்திலே இருக்கிற தமஸ் தான் ரெண்டு சக்தி விக்ஷே ஆபரண சக்தி விக்ஷேப சக்தி விக்ஷேப சக்தியில இருந்தா சூக்ம சரீரம் உற்பத்தி ஆறுது தோன்றுகிறது இந்த சூக்ம சரீரம் இந்த தமஸ் இருக்கு இந்த தமசுல என்ன சொல்றாரு அவர் ஆதிமுக்குணம்ங்கிறத சொல்லும் பொழுது இந்த தமசுல சத்துவம் இருக்கு தமசுல ரஜஸ் இருக்கு தமசுல தமசு இருக்கு இவ என்ன போறதுன்னா தமசுல சத்துவம் இருக்கோ அதுல இருந்து தான் பஞ்ச ஜானேந்திரியங்கள் உண்டாக போறது ஆக காரணாம்சம் இதெல்லாமே காரணாம்சம் காரணாம்சத்துல இருந்து தமோபாகத்தில இருந்துதான் காரியாம்சம் தொடங்குறது ஆஹ் பியூர் சத்துவம் பியூர் ரஜஸ் பியூர் தமஸ்ன்னு பிரிச்சுக்கணும் அல்ல சுத்த சத்வத்துல ஈஸ்வரன் வந்துட்டார் சுத்த ரஜஸ்ல ஜீவராசிகள்லாம் வந்தாச்சு சுத்த தமசில இப்படியே போட்டுக்கணும் சுத்த தமசில் இருந்து ஆவரணசக்தி விக்ஷேபசக்தி ஆவரணி பற்றி இப்போ பேச்சில்லை விக்ஷேபசக்தி தான் என்ன பண்ணுகிறது பஞ்ச தன்மாத்திரைகள் அல்லது பஞ்ச சூக்ஷ்மபூதங்களை உற்பத்தி பண்ணியாச்சு என்ன சொல்றார் ஆதிமுக்குணம்ங்கிறதுக்கு இவருடைய விளக்கம் தமக்கு காரணமான தமோகுண பிரதான மாயையின் கண் தமசில் மாயையின் தம தமோகுண பிரதான மாயா தம சத்துவகுணப்பிரதான மாயா ஈஸ்வரகா ரஜோகுணப்பிரதானமாயா ஜீவராசயா என்ன ஜீவராசிகள்னு சொல்லிட்டு ஜீவராசயா அப்புறம் வந்து தமோகுணப்பிரதான மாயையிலருந்து என்னது தமோகுணப்பிரதான ரெண்டு அம்சத்தை அப்படையது ஆவரணம்சம் விக்ஷேப் அம்சம் அப்போ விக்ஷேபாம்சத்துலேருந்துதான் சிருஷ்டி வர ஆரம்பிக்கிறது இந்த விக்ஷேப அம்சத்தில் சத்துவம் இருக்குது ரஜஸு இருக்குது தமசு இருக்குது இந்த விஷேபம் அம்சத்தில் இந்த விக்ஷய வம்சத்தில் தமசில சத்துவம் தமசில ரஜஸு தமசில தமஸு இப்போ தமசில சத்துவத்தில் இருந்து தான் ஞானேந்திரியங்கள்லாம் உண்டாக போகிறது அதுதான் சொல்றது ஆதி குணம் ஆதிமுக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் இப்பூதம் அடங்கலும் இப்பூதம் அடங்கலும் என்ன இந்த பஞ்சபூதங்கள் முழுவதிலும் இத்தன்மாத்திரை கண் முழுதினுங்கிறார் பொன்னாம்புவாமிகள் தொடர்ந்து நிற்கும் தொடர்ந்து நிற்கும்னா என்ன வியாக்கியானம் பாருங்க சம்பந்தித்து நிற்கும் தொடர்ந்து நிற்கும்னா என்ன சம்பந்தித்து நிற்கும் நன்றாக தொடர்ந்து வியாபிச்சிருக்கும் அர்த்தம் இருக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வந்து அதுல வந்து சத்வரஜ்தமஸுங்கிற குணம் இருக்கிறது மாத்தமில்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சப்தஸ்பரச ரூபரச கந்தமும் இருக்குதுதான் இருக்கும் அதனால் அததுக்குன்னு ஒரு சுவாவம் இருக்குது தனியாக அது வேறு தனி அதாவது காரண குணங்கள் காரணகுணங்கள் காரணகுணங்கள் காரியங்கள் அனைத்திலும் வியாபித்திருக்கின்றன காரியங்களில் சில ஸ்பெஷல் குணங்களும் வெளிப்படுகின்றன ஆனால் அதெல்லாம் காரணத்துல தான் இருக்குது சூற்றுமா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை காரண குணங்கள் அனைத்தும் காரியில் வியாபித்திருக்கிறது காரியத்தில் சில விசேஷ குணங்கள் தென்படுகின்றன இப்போ ஆகாஷம்னு எடுத்துண்டா சத்வரஜ்தமஸு சப்தம் சத்வரஜ்தமஸு சப்தம் ஆனால் அந்த குணம் வேற இது அடிப்படை குணம் இது அதனால உண்டாகிற சப்தகுணம் சப்தம்ங்கிற குணம் அதே மாதிரி வாயு எடுத்துக்கொண்டோம்னா சத்வரஜஸ்தமசு அதை விடவே விடாது அதுவும் என்ன சத்வரஜஸ்தமஸு தமஸில் சத்வரஜஸ்தமஸு தமஸ்தில் இருக்கிற சத்வராஜஸ் தமஸ் அப்படி புரிஞ்சுட்டு அதில் வந்து அதில் வந்து சப்தஸ்பரிசம் அப்படியே சப்தஸ்பர்ஷ ரூபம் சப்தஸ்பர்ஷ ரூபரசம் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் நான் நிறைய சொல்லலை அப்படியே நீங்கள் வந்து எழுதிக்கணும் புரியுறதோ ஆகாஷத்தில் மூன்று குணங்களோட சப்தம் இருக்குது வாயுவில் மூன்று குணங்களோட சப்தஸ்பரிசம் இருக்குது காற்றில் இல்லை அக்னியில் வா சப்தஸ்பிர மூணு குணங்களோட சப்தஸ்பிரச ரூபம் இருக்கு ஜலத்தில் மூன்று குணங்களோட சப்தஸ்பிரச ரூபரசம் இருக்கு பூமியில் மூன்று குணங்களோட சப்தஸ்பிரச ரூபரச கந்தம் இருக்கு எல்லாம் இப்போ சூட்சத்திலாம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் ஸ்தூலத்துக்கே வரல இப்போ சாத்விகாம்ச சிருஷ்டியை தான் இதுக்குள்ள தமசில் இருக்கிற சாத்விகாம்ச சிருஷ்டி தான் இப்ப என்னாச்சு அடங்கலும் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் ஆதிலும் இந்த முழு இதில் வியாபித்து தொடர்ந்து நிற்கும் தொட மாத்திரை அடங்கலும்னா இப்பூதம் அடங்கலும் இப்பூதம் முழுவதிலும் நர்த்தம் இந்த பஞ்சபூதங்கள் சூக்ஷமான பஞ்சபூதங்கள் முழுவதிலும் மூன்று குணங்கள் இருக்கும் சத்வரஜஸ்தமஸு என்கிற மூன்று குணங்கள் இருக்கும் தமசில் உள்ள சத்வரஜ்தமஸ் என்கின்ற விக்ஷேப சக்தியில் இருக்கின்ற சத்வர்தமஸ் என்கின்ற மூன்று குணங்கள் ஆக தமஸ் விக்ஷேப சக்தியே தமப்பிரதானம் அதுல சத்வராஜசு தமஸ் அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்ப தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறுணர் கருவியாகும் கோதில் கோதில்னா என்ன அர்த்தம் குற்றமற்ற கோதில் சொன்னால் குற்றமற்றனு அர்த்தம் இருக்கிறதுக்குள்ள குற்றமற்றனு அர்த்தம் குற்றமற்றனா டோட்டலாக இல்லை பிரபஞ்சமே சிருஷ்டியே தோஷந்தான் ஆனால் என்னென்ன சிருஷ்டிக்குள்ளே இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறவோ மற்றதோட கம்பேர் பண்ணுறவோ இதில் தோஷம் கிடையாதுன்னு அர்த்தம் சத்வப்பிரதானத்வா தமசில் உள்ள சத்துவப்பிரதானம் எப்படி தமப்பிரதானத்தில் சத்துவப்பிரதானம் தலை சுத்தினது தமப்பிரதானத்தில் சத்வ பிரதானம் ஏற்கனவே தமப்பிரதானம் முதல்ல என்ன சொல்கிறோம் திரு சத்துவ பிரதானம்னு சொல்லி காரணாம்சத்தில் இருக்கிற சத்துவ பிரதானம் இப்போ காரியாம்சத்தில் இருக்கிற சத்துவ பிரதானம் தமஸு வந்து காரணாம்ச தமப்பிரதானம் த சவம் வந்து காரியாம்ச தமப்பிரதானம்னு புரிஞ்சுக்கணும் இப்போ மூணு இருக்குது இந்த விட்சேபசயத்துக்குள்ளே மூணு உட்காந்துருக்கு அது ஆல்ரெடி விக்ஷேபசக்தி தமப்பிரதானந்தான் தமஸில் சத்துவம் உண்டோ இல்லையோ சத்வ பிரதான் தமப்பிரதானந்தான்னு சொல்லியிருக்கோம் அதுலேயும் சத்துவம் இருக்கு அதனால அந்த தமப்பிரதானமான விக்ஷேபசக்தியில இப்ப மூணு குணம் உட்கார்ந்துருக்கு சத்வம் ரஜஸ்து தமஸ் அதுல சத்துவ பிரதானத்துல இருந்து அதுதான் கோது இல் கோதுன்னா குற்றம் குறைன்னு அர்த்தம் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே அப்படின்னு பாட்டுலாம் இருக்கு அல்ல கோதுன்னு சொன்னா குற்றம் குறை அப்படின்னு அர்த்தம் கோது இல்லா கோது இல் அப்படின்னா அர்த்தம் கோது இல்லாத கோழில் பொறியில் குணம் இல்லவே சொல்றோம் இல்லையா கோழில்ங்கிறது ஏழாம் வேற்றுமை பொரியல்ங்கிறது வந்து பொறி இல்லைன்னு அர்த்தம் பொறி இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இங்க கோது இல்றது வந்து ஏழாம் வேற்றுமை இல்லை கோது இல்லாத வெண்குணத்தில் வெண்குணம்னாலே உங்களுக்கு தெரியும் வெண்மை உத்தம வெப்பு செம்மை கருப்படுத்துடும் படிச்சோம ஆகனால இப்ப வெண்குணம்னு சொன்னால் சத்வகுணம் சத்வகுணத்தில் என்ன ஆகும் அஞ்சு கூறுணர்கியாகும் ஐந்து கூறு உணர் ஐந்து கூறுனா பஞ்ச ஞானேந்திரியங்கள்னு அர்த்தம் ஐந்து கூறுணர்கருவியாகும் பஞ்சபூதங்களின் குற்றமற்ற சத்வகுண கூற்றில் எடுத்து வெவ்வேறாக வைத்த ஐந்து கூறும் உணர்கருவியாகும் உணர்கருவி என்றால் ஞானேந்திரியங்கள் எதை உணர்கிறது ஒலியை உணர்கிறது மனத்தை உணர்கிறது வடிவத் நிறத்தை உணர்கிறது சுவையை உணர்கிறது ஊற்றை உணர்கிறது ஊருன்னா என்ன தொட்டு தொடு உணர்ச்சி உணர்கிறது எல்லாவற்றையும் உணர்கிறது அதனால் இது உணர்கருவி இவருடைய பாஷை கைவல்லிய நவனிய மொழியில் இதற்கு பெயர் உணர்கருவி பழக்கத்தில் வந்து அறிவுக்கருவிகள்னு சொல்லுவாங்க தமிழ்லேயே அறிவுக்கருவிகள் எல்லா பெரும்பாலான சொற்களை தமிழ் படுத்தியிருக்காங்க நிறைய அப்போவே சம்ஸ்கிருத சப்தங்களையெல்லாம் தமிழ் படுத்தியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஆகந்துக்கம் சொல்கிறேன்னு இல்லையா ஆகந்துக்கம்ங்கிறதுக்கு தமிழ் சொல் வந்தேரி வந்து ஏறி இருக்கு இல்லையா தண்ணியில் இருக்கிற சுடும் தன்மை ஆகந்துக்கம் அது வந்து ஆகந்துக்கங்கிறது தமிழ் பாஷையில் வந்தேரியுமா அது வந்தேறி இல்லை அப்படிமா வந்தேரி அதே மாதிரி ச சிதாபாசனுக்கு சித்துப்போலி அப்படிலாம் வச்சுருப்பாங்க சில வார்த்தைகள்லாம் வச்சுருப்பாங்க அப்போது கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறு உணர்கருவியாகும் ஐந்து கூறு உணர்கருவியாகும் ஐந்து கூறு உணர்கருவியாகும் ஐந்து கூறுன்னு என்ன அஞ்சு பிரிவுகள் அந்த சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்களை நுகரக்கூடிய கருவி இதுதான் பஞ்சஞான இந்திரியங்கள் என்று சொல்லப்படும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஹோம்ஒர்க் பண்ணணும்னா தத்துவபோதம் ஆத்மபோதம் விவேக சூடாவணி என்னெல்லாம் டெக்ஸ்ட்டு நம்ம படிச்சுருக்கோமோ அதில் எல்லாம் ஞானேந்திரிய பானேந்திரியத்தை பற்றின டெஃபினேஷன் என்னன்னு எழுதினீங்கன்னா ஒரு பெரிய வேலை இது அற்புதமான வேலை ஞானேந்திரியம் மாத்திரம் இல்லை எல்லாத்தையும் எழுதுணும் இந்த சிருஷ்டியை பற்றி பேசுகிற போது இந்த அத்தியாரோபத்தை எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்கு ஆத்மபோதம் எப்படி பண்ணியிருக்கு விவேக சூடாமணி எப்படி பண்ணியிருக்கு தத்துவபோதம் எப்படி பண்ணியிருக்கு கைவல் என்னவனியத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்தா அது ஒரு நல்ல வேலை அது நேரம் வந்து ரொம்ப நல்ல வழியில் போகும் இல்லை ஐந்து கூறு உணர்கருவியாகும் சரி ஓதிய பின்னை ஓதிய பின்னைனால் சொல்லிய அபூதங்கள் ஓதிய பின்னை ஐந்து ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் சொல்லிய அப்பூதங்களின் சத்வகுணத்தில் ஒன்றாக எடுத்து வைத்த வஷ்டி சாத்விகாசத்துல இருந்து பஞ்சஞானேந்திரியங்கள் சொல்லியிருக்கோமோ வியி சாத்விகாம்சத்தில் சமஷ்டி சாத்விகாம் அம்சத்தில் புத்தி அப்படின்னு சொல்லி தத்துவபோதிலே பார்த்துருக்கோம் பஞ்சஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாதயா மனஷ்சைக்கம் புத்திச் செய்கா இவர் என்ன சொல்கிறார் உளம் புத்தி இரண்டாம்னுட்டார் தத்துவபூதத்தை ஃபின் ஃபாலோ பண்ணி பஞ்சதையை ஃபாலோ பண்ணி என்ன சொல்கிறார்னா உளம் புத்தி இரண்டாம் ஆக ஓதிய பின்னைங்கிறதுல பெரிய தாற்பயம் இல்லை சொல்லப்பட்ட இந்த பஞ்சபூதங்களின் ஐந்து கூறுகளும் இணைந்து அதான் வந்து ஐந்து கூறும் ஒன்றாக எடுத்து வைத்த ஐந்து கூறும்னு சொல்கிறார் அவர் அவருடைய தமிழில் அர்த்தம் பாருங்கள் ஓதிய பின்னை ஐந்தும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிய அப்பூதங்களின் சத்துவ குண கூற்றில் எடுத்து ஒன்றாக வைத்த ஐந்து கூறும் எடுத்து ஒன்றாக வைத்த ஐந்து கூறும் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன சமஷ்டி சாத்திக அதே அஞ்சு அதை பிரிக்க வேண்டியிருக்கு அஞ்சு வியஷ்டி சாத்விகாம்சம் பஞ்ச ஜானேந்திரியம் சமஷ்டி சா சாத்விக அம்சம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதையும் சில பேர் தமிழ்நாட்டில் உள்ளம்னு தனியாக பிரிக்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம்னு சொல்கிறாங்க தமிழில் தான் அப்படி சொல்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம்னு சொல்லி அஞ்சாக சொல்கிறாங்க நம்ம சாஸ்திரத்தில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத கிரந்தங்கள் எல்லாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தோடு நின்னுடும் உள்ளம்னு சொதில்லை ஆனால் அவர்கள் உள்ளம் என்று சொல் எதை கேட்டால் ஆகாசத்தோடு சேர்க்குறாங்க பஞ்ச பூதங்களுக்கு பஞ்ச இதாக கொண்டு வராங்க உள்ளம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை பிளாக் போர்டு மாதிரி புரிஞ்சுக்கணும் நான் சொல்லுறேன் இல்லையா போர்டு இருக்குது அது மாதிரி உள்ளம்ங்கிறது போர்டு அதில் எழுதப்படுகிற எழுத்த மாதிரி விற்த்திகளுக்கு தகுந்த மாதிரி ச என்றும் சித்தம் என்றும் புத்தி என்றும் அகங்காரம் என்றும் சொல்லப்படும் நான்கிற எண்ணம் வந்து அகங்காரம் நான் சரீரங்கிற எண்ணம் வந்து அகங்காரம் நான் பரிச்சின்னமா இருக்கிற அந்த நான்கிறது அகங்காரம் மெம்மரி எல்லாம் சித்தம் அப்புறம் வந்து அறிஞ்சிக்கிறது வந்து புத்தி கே டைலமாலேயே இருந்துருக்கேன் அது மனசு ஆக டைலமா விற்த்தி எல்லாம் மனசு என்றும் நிச்சயமான எல்லாம் புத்தி என்றும் ரீகலெக்ஷன் அதாவது ஞாபக சக்தி எல்லாம் வந்து சித்தம் என்றும் அப்புறம் நான் என்கின்ற எண்ணம் அகங்காரம் என்றும் உள்ளம் என்பது வந்து தனியாக சொல்லப்படுறது அது வந்து தமிழில் தான் அப்படி சொல்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ஆழமாக எங்கேலாமோ தேடி பார்த்தோ அப்படி ஒரு இது காணும் ஆனால் வந்து அவங்க சப்தத்தை ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க சொல்கிற அர்த்தத்தை அவங்களும் சொல்கிறாங்க மனசுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று விறத்திகளெல்லாம் உண்டாகிற இடம்னு சொல்கிறாங்க இன்னொன்று விற்திகளையே மனசுன்னு சொல்கிறது அப்போ மனசுங்கிறதே ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறோம் ஒன்று எண்ணங்கள் உருவாகும் இடத்திற்கு மனம் என்று பெயர் எண்ணங்கள் தோன்றும் இடத்திற்கு மனம் என்று பெயர் ஒரு எண்ணத்திற்கு மனம் என்று பெயர் அப்படி குறிப்பிட்ட எண்ணம்னா என்ன சந்தேகமாகவே இருக்கின்ற எண்ணம் மனம் என்று பெயர் சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா சஞ்சலாத்மிகம் அதுக்கு வந்து அந்த குறி பர்டிகுலர் விற்பிக்கும் மனசுன்னு அந்த தாட்ஸ் எல்லாமே இந்த மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எங்கேருந்து எழும்புறதோ அதுக்கு பேரும் மன மனசுன்னு அதனால தான் வந்து அப்படி சொல்கிறோம் எண்ணம் எழும்பும் இடம் எண்ணம் நிறைய சாதாரணமாக மாடர்னாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணங்களின் தொகுப்பே மனம்னு விடுறாங்க எண்ணங்களின் தொகுப்பே மனம்ங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் எண்ணங்களின் தொகுப்பே மனம் அல்ல எண்ணங்கள் எதில் உருவாகிறதோ அது மனம் ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான எண்ணங்களுக்கும் மனம் என்ற பெயர் உண்டு ஒரு டைப் ஆஃப் தாட்டுக்கு தான் அது பேர் ஹோல் அத்தனை தாட்டுக்கும் இல்லை எதெல்லாம் ரீகலக்ட் பண்றோமோ அதுக்கு பேர் மனசுன்னு பேர் இல்லை ஏன் சித்தம் அப்படிதான் சொல்ல முடியும் அப்புறம் நான்கிற எண்ணம் வேற அந்த விற்பி வேற ஆக அந்த விற்பிக்கு தகுந்த மாதிரி அந்த பேரை மாத்திரம் நாம அதனால சொல்றேன் ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம் இவர் இரண்டுன்னு சொல்லிட்டார் நான் தான் இந்த இடத்துல விளக்கம் சொல்லி அஞ்சாக சொல்கிறேன் ஏன்னா அதில் எல்லாம் அடங்கி விடுறது எல்லாமே மற்றவைகளெல்லாம் அடங்கி விடுகின்றன புத்தியில் சித்தமும் மனதில் அகங்காரமும் அடங்கி விடுகிறது அப்படி போட்டுக்க வேண்டியதான் இல்லாட்டி மனசில் சித்தமும் ஏதோ ஒன்று எதுலையோ மாற்றி போட வேண்டியதான் அதில் ஒன்றும் தோஷம் கிடையாது ஒன்று குற்றம் கிடையாது மனசில் சித்தமும் புத்தியில் அகங்காரமும் அடங்கி விடுகிறது அப்புறம் எல்லாமே சேர்ந்து உள்ளத்தில் அடங்கி விடுகிறது இல்லை அவர்கள் சொல்கிற உள்ளமும் எடுத்துக்கொள்றதுல ஒன்றும் குற்றம் கிடையாது நல்ல நல்ல டாபிக் அது ஏன்னா எப்படி ஆகாயம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிறதோ அனைத்து அசைகின்ற இடம் கொடுக்கிறதோ அசையாத கூட இடம் கொடுக்கிறதோ அதுபோல் உள்ளமானது பல்வேறு வகையான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ உள்ளம்கிற கான்செப்ட் புரியணும் உங்களுக்கு உள்ளம்னா என்னென்ன ஆகாயம் மாதிரி ஆகாயத்தை எப்படி பார்க்குறீங்க அதை வச்சு தாங்கள் பிடிக்கிறீங்க பொருள்களை வச்சு தான் ஆகாயத்தை பார்க்குறோம் அது மாதிரி எண்ணங்களை வச்சு தான் எண்ணங்கள் தோன்றுவதற்கு ஒரு இடம் இருக்கிற வேண்டும் என்று நாம் ஊகம் செய்கிறோம் நம்முடைய ஊகத்திற்கு சாஸ்திரம் துணை புரிகிறது சொல்லப்போனால் சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் ஊகம் பண்ணுறோம் அல்லது வந்து ஒன்று ஒன்று சார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு அந்நோன்னு ஆசிரிய மாதிரி இருக்கு இல்லை ஓதிய பின்னை ஐந்தும் சொல்லிய பூதங்களின் சத்வகுண கூற்றில் ஒன்றாக வைத்த ஐந்து கூறும் உள்ளம் புத்தி இரண்டு ஆம் மனம் புத்தி என்னும் இருவித பரிணாமமுடைய அந்த விளக்கம் அவருடைய பதவுரை மனம் புத்தி என்னும் இருவித பரிணாமமுடைய அந்த கரணமாம் இவ்வேழும் இவ்வேழும்னா தத்துவங்களும் இவ்வேழுங்கிறத போடுறார் அப்புறம் இவ்வேழும் இதில் இருக்கு இல்லையா கீழே இவ்வேழும் இவ்வேழு தத்துவங்களும் சர்குணப்பிரிவினால் அவர் ரீ அரேஞ்ச் பண்ணுறார் கொண்டுகூட்டி பொருள் சொல்றார் சர்க்குணப் பிரிவினால் சத்துவகுண கூறாதலால் மாம் அப்படி முடிக்கணும் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே ஞானசாதனமாம்னா என்ன அர்த்தம் அறி கருவியாம் ஞானத்தை பெறுவதற்கான கருவியாம் என்ன ஞானம் அடுத்த கேள்வி என்ன ஜானம்னு சொன்னா விஷய ஜானம் ஆப்ஜெக்ட தெரிஞ்சுக்கிற ஞானம் அஹ்ஞான சாதனமாம் அறிவை பெரும் கருவி இது தகராறு இருந்தால் அறிவு வராது அதனால் அறிவை பெரும் கருவி ஆ ஞான சாதனமாம் என்று சொல்லப்படும் என்றவாறு அப்போ இந்த பாட்டு முடிகிறது ஆதி குணம் இப்போ நமக்கு அப்படியே சிருஷ்டி தெரியணும் இந்த அத்தியாரோபம் டெவலப் ஆயிருக்குன்னு நமக்கு ரொம்ப முக்கியம் ஞானம் வச்சுக்கணும் பிரம்மத்தில் தான் அத்தியாரோபம் நடந்துட்டுருக்கு அதனால நமக்கு வந்து சிருஷ்டியில் வாங்கிடக்கூடாது ஓய்வு நல்லா இருக்கேன் அழகாக இருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் இதில் வாங்கிட்டோம்னு வச்சோங்குணேன் கடைசியில் இதையே பார்த்து உட்காந்துட்டு இருப்போம் அதில் ஒரு இன்னமும் நெருடு தும்போம் அப்புறம் கடைசியில் ஒன்றும் புரியாது கடைசியில் பிரம்மன் புரிஞ்சால் போறும் பிரம்மைவ சத்தியம் இதெல்லாம் சொல்கிறதோட நோக்கமே ஸ்பஷ்டமாக பிரம்மத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இதை இவ்வளவெல்லாம் சொல்லுங்க எனக்கு வந்து இந்த சூட்சசம் புரியலை என்ன புரியாட்டி போயிட்டு போகிறது விடு சூட்சம சரீரம் வந்து நீ இல்லை இல்லை அதுதான் விஷயம் இப்போ இங்க விஷயம் அதனால் வந்து பிரம்மந்தான் நீ அதுதான் முக்கியம் அது சொல்லிகிட்டே இருக்கணும் இடையில அல்ல ஆதி முக்குணம் இப்போ இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறு உணர்கருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே ஆச்சு அப்போ சூக்ம சூஷ்ம சரீரத்தில் ஞானேந்திரியங்கள் வந்துடுத்து அப்புறம் வந்து அந்தக்கரணமும் வந்தாச்சு எஷ்டி சாத்விகாம்சத்தில் தமஸில் விக்ஷேப சக்தியில் இருக்கக்கூடிய தமப்பிரதானமான மாயையில் ஆவரணசக்தியை விட்டுட்டு விக்ஷேபசக்தியில் இருக்கக்கூடிய எஷ்டி சாத்விகாம்சத்தில் பஞ்ச ஞானேந்திரியங்களும் சமஷ்டி சாத்விகாம்சத்தில் அந்தக்கரணமும் உற்பத்தியாகிவிட்டது விட்டது நீ அடுத்தது என்ன ரஜஸ் இருக்கு அடுத்தது ராஜத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூர் ஐந்து பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழிற்கருவி என்றும் பராவிய பெயராமிந்த பதினேழும் லிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கற்காம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க யாருக்குன்னு கட்டுவிடப்படாது தெளிவா சொல்றாரு பாருங்க ராஜத குணத்தில் வேரிட்டெடுத்த கூர் ஐந்தும் ஐந்தும் அஞ்சு அஞ்சு கூற எடுத்துக்கிறார் ராஜோகுணத்தில் வந்து சமஷ்டி சாத்விகாம் சமஷ்டி ராஜசாம்சம்சம் ராஜத குணத்தில் அபஞ்சீகிருத்த பூதங்களின் ரஜோகுணக் கூற்றில் அதை சொல்லிகிட்டே இருக்கிற அபஞ்சீகிருத்த பூதம் பூதங்களின் ரஜோகுணக்கூற்றில் வேறிட்டெடுத்த கூர் ஐந்தும் ஐந்தும் அதுக்கு மாற்றி எழுதுதார் எடுத்து வேறு இட்ட ஐந்து கூறும் எடுத்து தனித்தனியே வைத்த ஐந்து கூற்றுக்கும் அப்புறம் ஐந்தும் ஒன்றாக வைத்த ஐந்து கூற்றுக்கும் அப்போ எடுத்து வேறு எடுத்து வேறு இட்ட ஐந்து கூறும் வேறிட்டெடுத்த கூர் ஐந்தும்னு இருக்குது அதை ரீ அரேஞ்ச் அவர் எடுத்து வேறு ஐந்து கூறும் எடுத்து வேற வேறையா வச்சிருக்கிற சம வஷ்டி அம்சத்தில் ஐந்தும் ஐந்தும்ங்கிறது என்ன சமஷ்டிங்கிறது சமஷ்டியா இருக்கிறது சேர்த்து இதுக்கு என்ன பேர் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பிராணவாயுக்கள் சமஷ்டி அம்சம் சமஷ்டி அம்சம் பிராணவாயுக்கள் பெருந்தொழில் கருவி என்றும் கர்மேந்திரியங்கள் அஞ்சு வாக்கு பாணி பாத பாயு உபஸ்தம் அதனால் அப்போ ச ராஜசாம்சத்தில் ரஜஸு தானே கர்மா பண்ணுறது சத்துவம் அறியிறது அதனால் ரஜஸ்ஸு கர்மாவை பண்ணுறது அதனால் பெருந்தொழில் கருவி என்றும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது கோதிகள்னு குற்றமற்றனு சத்துவ குணத்துக்கு சொன்னார் ஏன்னா அது குற்றமற்றனா அதுதான் ஞானத்தை கொடுக்கறது அதுதான் ஞானத்தை கொடுக்க போகிறது இது என்னென்னா குற்றம் அது சொல்லலை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வந்து கர்மாவை பண்ணி பண்ணி நம்மளை அவஸ்தரப்பட வச்சுகிட்டே இருக்கிறது ஆயினால இப்போ கர்மாவை பண்ணுறதுங்கிறது பிராணாயாமம் கூட ஒரு கர்மாதான் பிராணாயாமமே லட்சியம் கிடையாது இல்லை பிராணாயாமத்தே பண்ணி பிராணாயாம பாராயணாக பிராணாயாமத்தினாலே மோட்சம்னா அப்புறம்னா கீதையில் பிராணாயாமம்னே சொல்லிட்டு போயிட்டுக்கலாம் டாபிக் முழுக்க என்ன ஒரு அம்சந்தான் நிறைய பேர் அதே தான் யோகம் அதே தான் பரம முக்கியமாக பிராணன் சரியானால் மனசரியும் வாஸ்தவம் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஏன் பிராணன் விடணும் அதனால் வந்து பிராணன் பண்ண சரியானால் பிராணன் மனசு சரியாகும் வாஸ்தவம் தான் இல்லைன்னு யார் சொன்னால் வந்து பிராணனே சரி பண்ணால் போகும் மனசு சரியானு ஒருத்தலை மனசை சரி பண்ணுறதுக்கு இருக்கிற உபாயங்களில் பிராணாயாமமும் ஒரு முக்கியமான உபாயம் அவ்வளோதான் மனதை தூய்மைப்படுத்துவதற்கு மனதை செம்மைப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய சாதனங்களுள் பிராணாயாம சாதனமும் ஒரு முக்கியமான சாதனமாகும் அது முக்கியம் சொல்கிறோம் முக்கியமான சாதனமாகும் ஆனால் பிராணாயாமம் ஒன்றே மனதை தூய்மைப்படுத்திவிடும் முக்தியை கொடுத்துவிடும் என்கின்ற எண்ணம் சரியல்ல தவறுன்னு சொல்லலை சரியல்ல அப்படின்னு சொல்லணும் இல்லை எதுக்கு சொல்கிறோம்னா இது அது குற்றம் உடையது அது குற்றம் உடையது அது நம்ம அதை அதில் சொல்லியிருந்தால் அப்போ கோதில்னு அதில் சொல்கிற போது நமக்கு கொஞ்சம் விவேகம் இருந்தால் இதில் அதை சப்ளை பண்ண வேண்டாமோ அதனால் பண்ணி பார்க்குறோம் அவ்வளோதான் இல்லை பிராணவாயுக்கள் என்றும் பிராணவாயுக்கள் பெரும் தொழிற்கருவி என்றும் பெரிய காரியங்கள் என பெரிய கர்மேந்திரியங்கள் எனவும் முறையே வாக்பாணி பாத பாயு பஸ்தம் கர்மேந்திரியங்கள் எனவும் வாயுக்கள்ன்னு ஏன் பகுவட்சனம் சொன்னார் பிராணாபான வியானோதான சமானு அஞ்சு பிரிவுள்ள ஒரே அம்சந்தான் பிராணன் பிராணப் பிராணகா வியான பிராணகா உதானப் பிராணகா சமான பிராணகான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பிராணாபான வியானோதான சமானம்னு சொல்கிற பஞ்ச விதமான பிராணங்கள் என்றும் பராவிய பெயராம் பராவிய என்ன அதுக்கு விளக்கம் பாருங்க தமிழில் ப தவிர நாமங்களாம் சொல்ல பராவிய பெயராம் அதுக்கு சொல்லான் என்ற நாமங்களாம் பராவிய பெயராம்னா பெரியோர்களால் சொல்லப்படுகின்ற பெயர்களாம் அப்படின்னு அர்த்தம் பராவிய பெயராம் இந்த பதினேழும் லிங்க இந்த பதினேழும் எந்த பதினேழும் மருந்து போயிடும் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச பிராணன் மனசு புத்தி பதினேழும் ஏவம் சப்தத கலாபிகின் தத்துவபோதத்தில் பார்த்துட்டோம் அதே தான் இங்கே வருது அதனால் இந்த பதினேழு லிங்க தேகம் லிங்கம்னா என்ன அடையாளம்னு அர்த்தம் ஆக்சுவலாக இதுக்கு லிங்கம்ங்கிறது அர்த்தம் என்னன்னா குழுன்னு அர்த்தம் லிங்க அர்த்தம் குழுன்னு அர்த்தம் என்னதுன்னா இதை வச்சுத்தான் இதுக்கு காரணமாக ஒரு பொருள் பியூர் கான்சியஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குதுன்னு நாம் அனுமானம் பண்ணுறதுக்கு குழுவாக இருக்குது ஏன்னா இதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் இதை வச்சுத்தான் அடிப்படையாக ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து நிர்ணயம் பண்ணுறோம் ஆக சூக்மசரீரம்தான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு லிங்கம் சூக்ஷ்மசரீரம் தான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதனமாக இருக்குது அதனால லிங்க தேகம் லிங்க தேகா லிங்கம்னா லிங்கியதே அனுமீய புரிஞ்சுக்கணும் லிங்கியத்தை அனுமீயத்தை தாத்து பாடம் படித்து பாருங்கோ எப்படி இருக்குதுன்னு தெரியாது எனக்கு அல்ல லிங்கியத்தை அனுமீயத்தை அனேனிங்கேகிங்கிய அதுக்கு ஈஸ் ஈக்வல் டு அனுமீயத்தை கேன அனேன் அனேன சூக்மசரீரேண அனேன சூஷ்மசரீரேண அனுமீயத்தை ம் லிங்க தேகா இத்தியுச்சது ஞாபகம் வச்சுக்கணும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரம்மனை புரிந்து கொள்வதற்கு இந்த லிங்க இந்த ஷரீ சூக்ஷ்ம சரீரம் லிங்கமாக இருக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தை விட்டுட்டு சாஸ்திரமே இல்லாமல் டைரெக்டாக தெரிஞ்சுக்காது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆத்மா அல்லது பிரம்மம் சுத்த சைதன்யத்தை உணர்ந்து கொள்வதற்கு இந்த லிங்க சரீரம் இந்த சூக்மசரீரமானது லிங்கமாக இருப்பதால் இதற்கு லிங்க தேகம் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது லிங்க தேகா லிங்கா அதாவது ஸ்தூல சரீரமும் கூட லிங்கம்தான் ஆனால் சூக்ம சரீரம் தான் நம்ம சிந்தனை பண்ணுறதெல்லாம் எதில் ஸ்தூல சரீரத்தில் விரலா நினைக்கிறது நான் தான் நினைக்கிறேன் விரலோ காலோல்லாம் நினைக்கிறது நான் தான் நினைக்கிறேன் ஆகையினால் இந்த பருப்பொருள்கள் சிந்திப்பதில்லை உள்ளந்தான் சிந்திக்கிறது அதனால் அதை தான் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால் லிங்க தேகான்னு அதுக்கு பேர் இப்பதினேழும் லிங்க தேகம் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் பாருங்கள் லிங்க தேகம் யாருக்கெல்லான்னா அசுரர் நரர் விலங்காய் தோன்றிய எல்லா உயிர்கட்கும் யாருக்கெல்லாம் புல்லில் இருந்து பிரம்மாஜி வரைக்கும் எல்லும் இதுதான் இந்த பதினேழும் லிங்க தேகம் சுரர்னா தேவர்கள் அசுரர்கள்னா கேட்க வேண்டாம் அரசியல்வாதிகள்னு எழுதிடும் வந்து லாம்தான் இல்லை அசுரர்கள் சுரர்கள் அசுரர்கள் நரர் நரர்னா என்ன மனிதர்கள் விலங்காய் போருன்னு வச்சுட்டார் என்னதுக்கு அதிகமாக விளக்கி சொல்லணும் எல்லாருக்கும் தெரியுமேன்னு சொல்லி கொசூர்லேருந்து அமீபியாஸ்லேருந்து எல்லாம்ப்பா அப்படின்னு சொல்லி விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம் எல்லா உயிர்கட்கும் இது பொதுவானது ஆஹா சொல்கிறார் தமிழில் சுராசுரர் நரங்கு விலங்காய் தேவர் அசுரர் மனுடர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரங்களாய் தோன்றிய அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு இல்லையா அது வந்து வேர்வையிலேருந்து வர்றது பூமியை புலந்துண்டு வர்றது அப்புறம் வந்து முட்டையிலேருந்து வர்றது கர்ப்பப்பையிலேருந்து வர்றது கர்ப்பப்பையிலேருந்து வர்றதுக்கு பேர் ஜராயுஜம்னு பேர் முட்டையிலேருந்து வர்றதுக்கு பேர் அண்டஜம்னு பேர் அப்புறம் பூமியை பிளந்துக்கிட்டு வர்றதுக்கு பேர் உத்விஜம்னு பேர் அது உத்விஜம்பாங்க அப்புறம் வந்து வே வேர்வையிலேருந்து வர்றதுக்கு பேர் ஸ்வேதஜம்னு பேர் ஸ்வேதஹான்னா வேர்வை ஸ்வெட்டிங் இங்கிலீஷில் கூட ஸ்வெட்டிங் தான் ஸ்வேதா ஆஹா ஸ்வேதா ஸ்வேதஜம் அண்டஜம் ஜராயுஜம் உத்ஜம் இப்படிப்பட்ட எல்லா படைப்புமே உண்டாகிய உயிர்கட்கெல்லாம் ஜீவகோடிகள் அனைத்திற்கும் எப்படி உயிர்கட்கெல்லாமும் தமிழ் பாட்டு அர்த்தம் ஜீவகோடிகளுக்கெல்லாம் அனைத்திற்கும் லிங்க தேகம் என்றவாறு இதுக்கெல்லாம் இதுதான் சூக்ம இருக்கு இவருடைய விளக்கத்தை கொஞ்சம் படிச்சு விடுறேன் கைவல்லிய நவநீதத்தில் இருக்குது நிறைய சொல்லலாம் இருந்தாலும் இதை படிக்க வேண்டியது அவசியம்தான் பஞ்சகுண பஞ்சபூதங்களின் சத்வகுணக்கூறுகள் கூடி சத்வம் என்னும் அந்தக்கரணத்தை உண்டாக்கின புரியுதுதான் பார்த்துங்க பஞ்சபூதங்களின் சத்வகுணக்கூறுகள் கூடி சத்வகுணக்கூறுகள்லாம் கூடி சத்வம் என்னும் அந்தக்கரணத்தை உண்டாக்கின அழைச்சல போகிறேன் சத்வம்னே வேறு மனசுக்கு கீதையில் கூட பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம் நெர்க்ரைகுண்ணிய விஷஜஜா திரைகுண்ண விஷஜஜா வேதாகா நிஸ்திரைகுண்ணோ பவார்ஜுனா நெர்துவந்தோ நித்யசத்வஸ்தகா அந்த இடத்துல நித்யசத்வஸ்தகான்னு சொன்னால் நித்தியசத்வஸ்தகான்னு எப்பவும் சத்வப்பிரதானமான மனசோட சேர்ந்துருன்னு அர்த்தம் அப்புறம் பல இடங்களில் வந்து சத்வம் அப்படிங்கிற சப்தம் மனசுக்கு இருக்குது நம்மளே பார்த்துருக்கோம் ஆறாத்தியாயத்துலாம் வந்திருக்கு அஞ்சு ஆறுலாம் வந்திருக்கு சத்வம்ங்கிற சொல்லே மனதை குறிக்கும் அதுதான் ஒரு சொல்ல பாருங்கள் சத்துவம் என்னும் அந்த கரணத்தை உண்டாக்கின ஆக சத்துவகுண கூறுகள் கூடி சத்துவம் என்னும் அந்தக்கரணத்தை உண்டாக்கின அப்படி புரிஞ்சுக்கணும் சத்துவம் என்னும் அந்த கரணத்தை உண்டாக்கின அந்த கரணம் ஞானத்துக்கு ஹேத்து ஞானத்தை பெறுவதற்கு காரணம் அந்த கரணம் ஞானத்தின் உற்பத்தி சத்துவகுணத்தால் அங்கீகரித்திருப்பதால் ஞானத்தின் உற்பத்தி சத்வகுணத்தால் அங்கீகரித்திருப்பதால் அந்த கரணம் பூதங்களுடைய சத்வகுண காரியமாம் அவ்வளோதான் அதே பஞ்சபூதங்களின் காரியமான பஞ்சஞானேந்திரியங்களுக்கும் சகாயமாதலின் பஞ்சபூதங்களின் காரியமான பஞ்சஞானேந்திரியங்களுக்கும் அது துணை புரிகிறது இது அந்தக்கரணம் பஞ்சபூதங்களின் சமஷ்டி சத்வகுணத்தில் அந்த கரண உற்பத்தி சொல்லப்பட்டது அதனால் சமஷ்டியில் அந்தகரணத்தின் உற்பத்தி சொல்லப்பட்டது ஞானத்துக்கு சாதனமாக தேகத்தின் இருத்தலின் அந்த என்று சொல்லப்பட்டது ஞானத்துக்கு கரணமாக இருக்கிறதுனால அந்தக்கரணம் என்று சொல்லப்பட்டது பூதங்களின் சத்வகுண காரியமாகலால் அந்த கரணத்துக்கு சத்வம் என்றும் அந்தக்கரணத்துக்கு சத்வம் என்றும் ஒரு பெயருண்டு அந்த கரணத்தின் அந்தக்கரணத்தின் பரிணாமத்தை விற்பி என்பர் எவ்வளவு தெளிவாக பேசுறோம் அந்தகரணத்தின் பரிணாமத்தை விற்த்தி என்பர் அவ்வத்தி நான்கு வகையாம் பதார்த்தங்களின் நன்கு நன்மை தீமைகளை நிச்சயிக்கின்ற விறத்தியை புத்தி என்றும் சங்கல்ப விகல்புத்தியை விறத்தியை மனம் என்றும் சிந்தா விற்த்தியை சித்தம் என்றும் நான் என்னும் அபிமான விறத்தியை அகங்காரம் என்றும் சொல்லுவர் சித்தத்தை மனத்திலும் அகங்காரத்தை புத்தியிலும் அடக்கி நம்ம சொன்னோம் சித்தத்தை மனத்திலும் அகங்காரத்தை புத்தியிலும் அடக்கி இவ்வாசிரியர் அந்தகரண விற்பி இரண்டென்றார் பஞ்சபூதங்களின் சமஷ்டி ரஜோகுணக் கூற்றால் பிராணன் உற்பத்தியாம் அப்பிராணன் கிரியாபேதத்தினாலும் ஸ்தானபேதத்தினாலும் ஐவகைப்படும் ஹிருதயஸ்தானத்திலிருந்து பசிதாகக் கிரியைகளைச் செய்வது பிராணன் குதஸ்தானத்திலிருந்து மூத்தமலங்களின் அதோ அதோநயனக் கிரியையைச் செய்வது அபானன் நாபிஸ்தானத்திலிருந்து உண்ட அன்னம் தண்ணீர்களை பார்க்க யோக்கியமாக சமம் பண்ணுவது சமானன் கண்டஸ்தானத்திலிருந்து உஸ்வாச நிஸ்வாச கிரியையை செய்வது உதானன் சரீரம் முழுவதும் வியாபித்து இரசத்தை சேர்க்கும் கிரியையை உடையது வியானன் ஒவ்வொரு பூத பூதங்களின் சத்வகுணக்கூறுகள் ஒவ்வொரு ஞானேந்திரியங்களையும் ரஜோகுணக்கூறுகள் ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் உண்டாக்கின ஆகாசத்தின் சத்வகுணத்தினால் ஸ்ரோத்திரமும் வாயுவின் சத்வகுணத்தினால் துவக்கும் தேயுவின் சத்வகுணத்தினால் சத்வகுண கூற்றினால் நேத்திரமும் ஜலத்தின் சத்வகுண கூற்றினால் ரசனையும் பிருத்திவியின் சத்வகுண கூற்றினால் கிரானேந்திரியமும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இவர் சொல்கிறார் கிரானேந்திரியமும் உற்பத்தமா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஆகாஷிய சாத்விகாம்சாத்து ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம் வாயோஹோ சாத்விகாம்சாத் தொகிந்திரியம் சம்பூதம் என்று தத்துவபோதத்தில் படித்ததை நினைவுபடுத்திக் அதனால் பிருத்திவியின் சத்வகுணக்கூற்றினால் கிரானேந்திரியமும் உற்பத்தமாம் இவை ஞான சாதனங்கள் ஆகலின் இவையெல்லாம் ஞான சாதனமாக இருக்கிறதுனால ஞானேந்திரியம் எனப்பட்டன ஞானம் சத்வகுணத்தினால் உண்டாவதாதலால் பூதவங்களின் சத்வகுணத்தினின்றும் அவற்றுக்கு உற்பத்தி சொல்லப்பட்டது சத்துவகுணத்திலிருந்து வந்தது ஸ்ரோத்ரேந்திரியம் ஆகாசத்தின் குணத்தை கிரகணம் செய்வதால் அதற்கு ஆகாசத்தின் என்றும் உற்பத்தி சொல்லப்படும் இப்படியே எப்பூதத்தின் குணத்தை எவ்விந்திரியம் கிரகணம் செய்கின்றதோ அப்பூதத்தின் என்றும் அவ்விந்திரியத்திற்கு உற்பத்தி படிக்கிறேன் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் ஆகாசத்தின் ரஜோகுண கூற்றினால் வாக்கிந்திரியமும் வாயுவின் இரஜோகுண கூற்றினால் பாணீந்திரியமும் தேஜஸின் ரஜோகுண கூற்றினால் பாதேந்திரியமும் ஜலத்தின் ரஜோகுண கூற்றினால் உபஸ்தேந்திரியமும் பிருத்திவியின் ரஜோகுண கூற்றினால் குதேந்திரியமும் உற்பன்னமாம் கருமம் பிராக்கெட்டில் கருமம் ஈஸ் ஈக்குவல் டு கிரியை அப்போ அந்த காலத்தில் எப்படி படித்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் கருமம் கிரியை நான் சொல்லியிருக்கேன் இல்லை கோயிலூர் மடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே பன்னெண்டு வருஷம் பாடமா அப்பெல்லாம் அப்பெல்லாம் என்ன இந்த மாதிரி என்ன உலகம் எல்லாம் இவ்வளோ விஷயமெல்லாம் ஜாஸ்தி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதுதான் விஷயம் ரொம்ப விஷயத்தை பெருக்கிக்கவும் விரும்ப அதனால் அங்கே போன உடனே மடத்தில் சேர வேண்டியது சேர்ந்துட்டு என்னென்னா காலையிலேருந்து திருவாச்சகமும் பகவத்கீதையும் இதெல்லாம் இந்த படிக்க வேண்டிய நூல்களை மனப்பாடம் பண்ணுறதுக்கே மூணு வருஷம் முதல்ல ஆசிரியர் என்ன பண்ணிவிடுவாராம் போன உடனே இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கன்னு அந்த மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு முறையை சொல்லி கொடுத்துருவாங்க வேதம் ஓதிரை மாதிரி உட்காந்து படித்துக்கிட்டே இருக்க வேண்டியது மூணு வருஷம் முதல்ல திருவாச்சகம் ஒப்பிச்சாகணுமா முதல் வேலை ஏன்னா பக்தி நூல் இல்லையா ஒப்பிச்சாகணும் நிர்வாசகம் ஒப்பித்ததுக்கு பிறகு கைவல்ய நவநீதம் சசிவண்ணபோதம் மகாராஜா துறவு கீதாச்சார தாலாட்டு பகவத்கீதை வெண்பா இப்படி எல்லா நூல்களையும் சொல்லி கொடுக்குறது இதுக்கிடையில் தமிழ் இலக்கண வகுப்புகளும் நடக்குமா இலக்கண வகுப்புகளும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இலக்கணமும் இதையும் படித்து முடித்ததுக்கு பிறகு விளக்கம் சொல்ல ஆரம்பிப்பார் எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் சொல்லிகிட்டே போகலாம் டக் டக் டக்குன்னு சொல்லிகிட்டே போகலாம் விளக்கங்களும் சொல்ல ஆரமிச்சிடும் பாட்டுக்கு விளக்கம் சொல்லிடுவேன் இந்த பாட்டுக்கு அந்த பாட்டை பார்த்துக்கோ அந்த பாட்டுக்கு இந்த பாட்டை பார்த்துக்கோன்னு முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த பாட்டுக்கு அங்கே விளக்கம் சொல்லியிருக்கேன் அந்த பாட்டுக்கு இங்கே விளக்கம் சொல்லிருக்கேன் லிங்க்க்கு தானே அப்படியே சொல்லிட்டு சொல்லிவிட்டு முடிஞ்சிட்டு போயிடலாம் அப்படியே அல்வா முழுங்குற மாதிரி முழுங்கிடுவான் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் முழுங்கிடுவான் அவ்வளோதான் முடிஞ்சிது பாடம் முடிஞ்சுது அந்த பாடம் சொல்கிறதுங்கிறதே ஒரு அழகு அவங்களுக்கு பாடம் சொல்கிறது ஒரு தெய்வீக கலையாக வச்சுருந்தாங்க இப்பவும் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இருக்காங்க இப்போ இங்கே ஒரு பெரியவர் இருக்கார் ரிஷிகேஷத்துக்கு போயிருக்கார் மகாநாராயண சுவாமி இந்த இருந்தார் விட்டா விட்டோபா மடம் விட்டோபா தானே விட்டோபா மனமா இன்னோ மடம் இருக்காங்க ஏதோ ஒரு மடம் இருக்குது விட்டோபா இல்லை அது இன்னும் நல்ல மடம் நான் கூட போயிருக்கேன் அதுக்கு வேலூரில் இருந்தது அந்த அங்கே இருந்தார் ஒரு சுவாமி மகாநாராயண சுவாமின்னு பேர் இப்போ கோயிலூர் மட்டம் நம்ம தயான் சுவாமி ஆசிரமத்து ஒரு ஆசிரமத்தை கட்டி அதில் அந்த சுவாமி பாடம் சொல்லி கொடுக்குறாரு நான் வேறூரில் பாடம் சொல்லிகிட்டு இருந்தபோது அந்த சுவாமி என்கிட்ட வந்து சொன்னார் சுவாமியை கட்டடம் கட்டி சொல்கிறீங்களாமே அப்படின்னாரு அப்படியே கேட்டார் கிட்டே வந்து கட்டடம் கட்டி சொல்கிறீங்களே என்ன கட்டடம் கட்டி சொல்கிறதுனா இப்படி ஒழுங்காக டீச் பண்ணுறது அதுக்கு பேர் கட்டடம் கட்டி சொல்கிறதுன்னு பேர் அவங்க அதுக்கு ஒரு பாஷை வச்சுருக்காங்க கட்டடம் கட்டி சொல்கிறது ஆக்சுவலாக புஸ்தகத்தில் எப்பவுமே புஸ்தகத்தை எழுதினவங்களுக்கு புஸ்தகத்தை காட்டுல ஞானம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா ஆச்சாரியோட அதுதான் சொல்கிறார் வேதமே பகவான் அனுகிறம்ன்றிருக்கார் பகவானுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறார் அப்படிதான் சொல்லி பகவானோடைய சர்வஜித்துவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்படி சொல்கிற போது புஸ்தகம் எழுதின ஆளுக்கு புஸ்தக அளவுக்கு தான் ஞானம் இருக்குமா என்ன தெரிஞ்சதெல்லாம் புஸ்தகத்தை எழுதிட்டேன் எனக்கு இனிமேல் தெரியாதுன்னா சொல்ல முடியும் சொல்லவே முடியாது இல்லை புஸ்தகத்தை காட்டில் அவருக்கு ஞானம் ஜாஸ்தி இருக்கும் அது மாதிரி இந்த பாடம் என்ன இருந்தாலும் நீங்கள் எத்தனை புஸ்தகத்தை எழுதுங்கோ அது சொல்கிறதுல தான் இருக்குது கற்றலின் கேட்டல் நன்று நாங்கள் நாமளாக படிக்கிறதுங்கிறது ஒரு அம்சம் கேட்குறதுங்கிறது இன்னொரு அம்சம் அதனால்தான் படிக்கிறது வேறே கற்கிறது வேறேங்கிறாங்க சில பேர் என்ன அர்த்தமோ அதனால் கற்கிறது வேற படிக்கிறது வேறே நம்மளே அர்த்தம் சொல்லலாம் படிக்கிறதுனா சும்மா படிக்கிறது கற்கிறதுனா என்ன அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் தான் இப்போ கற்றல் வேறு படித்தல் வேறு இந்த திருக்குறள் குமரேசம் பாக வீரபாண்டியனார் நிறைய சொல்லுவார் இதுலையே நிறைய சொல்லுவார் அவர் வாசிக்கிறது வேற படிக்கிறது வேற கற்கறது வேற ஓதுறது வேறு பொருள் சொல்கிறது வேற நிறைய அர்த்தம் சொல்வார் அடுத்தது இப்போ இந்த சிருஷ்டி வந்தாச்சு எது சூட்ச சிருஷ்டி வந்தாச்சு இவருக்கு பேரெலாம் வைக்கிறார் நாமகரணம் பண்ணணுமே குழந்த பிறந்து கொடுத்து அதுக்கு நாமகரணம் பண்ணணும் ஜாதகர்மா நாமகரணம் எல்லாம் பண்ணணுமே அதனால் இவர் நாமகரணம் மாத்திரம் பண்ணுறார் ஜாதகர்மா பண்ணலை பார்ப்போம் இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜசன் என்றாவன் இவ்வுடல் மருவும் ஈசன் ஹிரண்ய கர்ப்பணன் இவ்வுடல் இரண்டு பேர்க்கும் லிங்க சூக்மசரீரம் இவ்வுடற் கோஷமூன்றாம் இது கணாவஸ்தயாமே டக் டக்கு அப்படி தூக்கி போடுறா விஷயங்களெல்லாம் என்ன சொல்றார் இவ்வுடல் மறுவும் ஜீவன் இவ்வுடல் மறுவும் ஜீவன் இலங்கு தைஜசன் என்ற அவன் மருவும் இலங்கு தைஜசன் இலங்கு தைஜசன்னா விளங்குகின்றேன்னு அர்த்தமாக இலங்கு என்பதற்கு அவங்க தூய தமிழில் எப்படி தினம்மா சொல்லுவாங்க விளங்கான் என்ற தைசசன் தைஜசன் என்று விளங்கான் நின்ற விளங்கி நிற்கிறேன்னு அர்த்தம் நம்ம விளங்கான் நம்ம என்ன பொருள் விளங்கவில்லை பொருள் விளங்கா உருண்டை மாதிரி அது பொருளங்கா உருண்டைன்னு பேர் வச்சு அது மாதிரி அது பேரை எப்படி வச்சுட்டான் என்ன இல்லாமல் பண்ணி பார்த்தோம் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பொருள் விளங்காக உருண்டை அதனால் இது பேர் பொருளங்கா உருண்டை அதுக்கு பேர் பொருளங்கா உருண்டைன்னு பேர் வந்துடுத்து அதனால் இவ்வுடல் மருவும் ஜீவன் இவ்வுடல்னால் என்ன இந்த சூக்ம சரீரம் இந்த நுண்ணுடன் இந்த சூக்ம சரீரத்துக்கு தான் தூயத்தமிழ் என்ன சொல்லுவோம் நுண்ணுடன் ஆங்கிலத்தில் சட்டில் பாடி முதல்ல சொன்னது காசல் பாடி காரண சரீரத்துக்கு இங்கிலீஷில் காசல் பாடி சூட்ச சரீரத்துக்கு வந்து செட்டில் பாடி தமிழில் அதுக்கு நுண்ணுடல் காரண உடலுக்கு தமிழில் என்னென்னு கேட்டுவிடாங்க ஏன்னா அது கேட்டால் வம்பு இல்லையா அதையும் சொல்லிவிடணும் காரண உடலுக்கு காரண உடல் காரண உடலுக்கு காரண உடல்தான் அது ஏன் என்ன காரணம் காரண உடலுக்கு மாத்திரம் தமிழில் ஏன் இல்லைன்னா அதுதான் தெரியல காரண உடலுக்கு காரண உடல் அப்புறம் சூட்ச்ம சரீரத்துக்கு மாத்திரம் நுண்ணுடல் ஸ்தூல சரீரத்துக்கு பரு உடல்னு சொல்லிட்டே போகிறோம் அது கிராசர் பாடி அப்படின்னு சொல்ல போகிறோம் அது பேசாமல் ஸ்தூல சரீரால் நிறைய பேர் புரியுறது இல்லை கிராசர் பாடி சொல்லி அப்புறம் கிராசர் பாடி இங்கிலீஷ் வார்த்தை தமிழில் வந்து பரு உடல்னால் புரியறதே இல்லை நிறைய பேருக்கு அது பேசாமல் என்ன என்னென்ன ஓஹோ ஸ்தூல சரீரம் தானா நீங்கள் ஏதோ பாஷையில் சொல்கிறீங்கன்னு நினச்சேன் முடியும் இவ்வுடல் மறுவும் ஜீவன் இவ்வுடல் மரவு மறுவக்கூடிய ஜீவன் இலங்குன்னா என்ன நன்றாக விளங்கக்கூடிய இந்த ஜீவன் தான் தெரிகிறானே இல்லை தைஜசன் என்று பெயருள்ள தைஜசஹான்னா பிரகாஷா தேர்தல் தைஜசன் என்றாவன் அவனுக்கு பேரு தைஜசன்னு பேரு இவ்வுடல் மறுவும் ஈசன் இந்த சூக்மசரீரத்தை மறுவக்கூடிய ஈஸ்வரன் சமஷ்டி ஈஸ்வரன் ஹிரண்யகர்பனாவன் ஹிரண்யகர்பன் என்று பெயர் ஹிரண்ய கர்ப்பன்னு அவருக்கு பேர் இந்த ஹிரண்ய கர்ப்பகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நிறைய பேருக்கு இந்த ஹிரண்ய கர்ப்பன் தமிழில் எழுதிட்டார் எனக்கு பொன்முட்டை எழுதிவிட்டார் கர்ப்பம்னா முட்டை ஹிரண்யம்னா தங்கம் அதனால் ஹிரண்ய கர்ப்பகனா பொன்முட்டைன்னு எழுதிட்டார் அப்படின்னு அர்த்தம் அதுக்குதான் எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான்னு மாதிரி பண்ணிவிடக்கூடாது ஹிரண்ய அர்த்தம் ஹிரண்யம் இஸ் ஈக்குவல் டு நாலெட் ஞானம்னு அர்த்தம் கர்ப்பகன்னா அந்தேயஸ்தி அஸ்தி எவனிடத்தில் பூர்ண ஞானம் இருக்கோ அவனுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் இல்லை ஹிரண்யர்ப சப்தத்துக்கு அர்த்தம் சர்வஜானம் எல்லாம் இருந்தவன் அர்த்தம் அது அவங்க லாங்குவேஜ் ஸ்டைல் எப்படி அதனால் பாஷை எப்படி போட்டிருக்காங்க நம்ம டிக்ஷனரியை பார்த்தோம்னா இரண்யத்துக்கு தங்கம் தான் போட்டிருக்கோம் அப்புறம் கர்ப்பகாங்கிறதுக்கு முட்டையும்தான் போட்டிருக்கோம் ஆனால் அதை பார்த்துன்னு சொன்னோம் ஆனால் கோல்டன் எக்குன்னு இங்கிலீஷில் எழுதிலாம் இது நம்ம ஹேம் ஹாமில்டன் பிரிட்ஜு வந்து அம்பட்டம் வாராவதி ஆகி பார்பர் பிரிட்ஜான மாதிரி ஹேமில்டன் பிரிட்ஜுன்னு பேர் முதல்ல அந்த மெட்ராஸில் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அம்பட்டம் பிரிட்ஜுன்னு ஹேமில்டன் வந்து அம்பட்டன் ஆச்சு அது அம்பட்டம் வாராவதியான் அப்புறம் கடைசியில் என்னென்னா பார்பர் பிரிட்ஜுன்னு எடுத்துக்கிட்டேன் கடைசியில் எப்படிலாம் பேர் மாறுது பாருங்க கொஞ்சம் மறு அது ஹேமில்டன் வந்து கடைசியில் பார்பர் ஆகிட்டான் அது சொல்லலாம் தப்பு இல்லை அது ஹேமில்டன் பார்பராக போட்டு இம்முடல் இம்முடல் மருவும் ஈசன் ஹிரண்யகர்பன் ஆவான் அவனுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் இவ்வுடல் இரண்டு மேற்கும் லிங்க சூட்ச சரீரம் ரெண்டு பேருக்குமே இதுதான் லிங்க சரீரம் சூக்மசரீரம் லிங்க சரீரம் ஏற்கனவே விளக்கப்பட்டது சூக்ம சரீரம்னா என்ன அர்த்தம் மிக நுண்ணியதாக இருப்பதால் இன்விசிபிள் இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்விசிபிள் அதாவது என்ன சொல்கிறது இதை வந்து புறப்பொருளாக நம்ம பார்க்க முடியாது பார்க்க முடியாதுன்னு என்ன இது மாதிரி ஒரு அதுக்கு ஒரு நிறமோ அதெல்லாம் பார்க்க முடியாது நிறத்தை பார்ப்பது எதற்கு அதுக்கு நிறம் இருக்குமா நிறத்தை எது பார்க்குறதோ அதுக்கு நிறம் உண்டோ எது ஒலியை பார்க்குறதோ அது ஒலி உண்டோ அப்படின்னா உள்ளுக்குள்ள கிடவிடா வயிறு சத்தம் கேட்கறதெல்லாம் சொல்ல விடாது வந்து அதுக்கு வந்து கிடையாது அது ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அதனால் சூஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியாதது ஆனால் உணரப்படுவது நம்மால் உணரப்படுவது உணர்வினா உணர்வு உணர்வை உணர்வதற்காக உணரப்படும் கருவி உணர்வை உணர்ந்து கொள்ள பயன்படும் கருவி அதனால் லிங்க சரீரம் சூக்ம சரீரம் சூக்ம சரீரம் எதனால் சொல்கிறோம் இது மாதிரி பருப்பொருள் இல்லை அது சூக்மமாகவே இருக்குது அதனால் சூக்ம சரீரம் அதனால் இவ்வுடற் கோஷம் மூன்றாம் இதில் மூன்று கோஷங்கள் இருக்குது என்ன கோஷம் பிராணமய மனோமய விஜானமய கோஷம் இதில் தான் இருக்குது இல்லை காரணசரீர்தான் ஆனந்தமய கோஷம்னு சொல்லிவிட்டார் ஏற்கனவே இல்லை இவ்வுடற் கோஷம் மூன்றாம் இது எப்போ தெரியும் இது தனியாக ஆக்டிவ் ஆக்டிவாக எப்போன்னா இது வந்து கனாவஸ்தையாமே இது ஸ்வப்னாவஸ்தை ஸ்வப்னாவஸ்தை மாத்திரம் இதுக்கு உரியதுன்னு அர்த்தம் ஸ்வப்னாவஸ்தை இதற்கு உரியது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு சு வந்து சு உண்டு ஸ்தூல சரீர சம்பந்தத்தோடு ஜாக்கிரத ஸ்தூல சரீர சம்பந்தம் இல்லாமல் ஸ்பெஷல் அவஸ்தை இதுக்கு ஸ்வப்னாவஸ்தை ஸ்பெஷல் அவஸ்தை ஸ்வப்னாவஸ்தைன்னு அர்த்தம் அதுக்கு வந்து காரணாவஸ்தை அது காரணுத்தி அவஸ்தை அது வந்து கேவல அம்சமாக இருக்கிற சுசுப்தி அவஸ்தை இது கனாவஸ்தயாமே கனாவத்தையாமே அடுத்த பாட்டலுக்கும் போலாம் முடிஞ்சது சூக் ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் ஸ்தூலமாக்கும் ஆரோபம் தானும் அடைவினின் மொழியக்கேளாய் உயிர்க்குத் தூல தனுவும் உண்டாகிசன் பஞ்சீகர்ணங்கள் செய்த சூக் சுஷ்டி ஓவர் சூக் பிரபஞ்ச அத்தியாரோபாப் இத்தப்பரம் ஸ்தூல பிரபஞ்ச அத்தியாரோபா உச்சியத்தே நியாயத்தேவா அவகமியத்தேவா அவகமியத்தேவான்னால் புரியிறதா நியாயத்தேவா தெரியறதா அப்படின்னு அர்த்தம் இப்போ நியாயத்தேவா அவகமியத்தேவா இப்போ சூக்ம ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இது வரைக்கும் சூக்மத்தை சொன்னோம் ஞாயம் வச்சுக்கோ அது ஜடம்னுட்டார் இது ரொம்ப அழகான பாயிண்ட் இவ்வளவு நேரம் வந்து புத்தி சித்தம்லாம் சொல்லிவிட்டு கிடைச்சது சொல்ல ஒரே குண்டு இதெல்லாம் ஜடம்னுட்டார் இதெல்லாம் வந்து சேத்தனாத்மகம் கிடையாது அந்த புராணங்கள்லாம் அது ரொம்ப அழகாக சொல்லப்படும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் வந்ததும்பா அது வந்தது இது வந்தது எல்லாம் வந்தது ஆனால் ஒன்றும் வேலை செய்யலேம்பா அப்புறம் என்னென்னா பகவான் உள்ள புகுந்தார்ம்பா அப்படி சொல்லணும் பகவான் உள்ள புகுந்தார் அப்படி புகுந்த பிறகு காது கேட்டுது கண்ணு பார்த்துது மூக்கு முகர்ந்தது நாக்கு சுவைத்தது தோல் தொட்டு உணர்ந்தது அது பகவான் உள்ள புகுந்த பிறகு தான் எல்லாம் நடந்தது பகவான் புகரலன்னா இன்றைக்கி இன்றைக்கி தியானம் எல்லாம் நின் செயலை எல்லாம் பல்பெல்லாம் போட்டுவிட்டு மைக்கெல்லாம் வச்சுட்டு க அந்த இது எலக்ட்ரி அந்த அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் கரை எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் இல்லைன்னா என்ன ஆகணும் ஒன்றாக அதே தான் உதாரணம் தான் இன்றைக்கி பகவான் உள்ள புகுந்தார் அப்புறம்தான் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சது தான் அப்படி சொல்லு நின் செயலே எல்லாம் நின் செயலே அதனால் அவனன்றி ஒரணுவும் அசையாது ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவாவது ஏது அறியாமையாவது ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யாருங்கிறார் தாய்மானவர் மௌனமோடு இருந்தது யார் என்போல் வாயாய் பிதற்றுமவர் யார் அப்படின்னா ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் சொல்கிறார் தாய்மாரவர் அதனால் ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இது வரைக்கும் சொன்னோமே இல்லை ஜடம் ஞாபகம் வச்சுக்கோ இப்பால் இப்பால்னா இதற்கு பிறகு ஸ்தூலமாக்கும் ஆரோபம் தானும் அடைவினின் மொழிய கேளாய் இனிமேல் ஸ்தூலத்தை பற்றி பேச போகிறேன் கேளாய்னா என்ன அர்த்தம் தூங்காதேன்னு அர்த்தம் அதனால் வந்து அவர் அவர் அவர் கிளாஸ்லேயும் தூங்குறாங்கன்னு தெரியுது அதில் இப்பால் ஸ்தூலம் எல்லா விஷயம் அனுபவிச்சு எழுதுறாங்க இப்பால் ஸ்தூலம் ஆக்கும் ஆரோபம் எல்லாரும் தூங்கல தூங்குறவர்கள்லாம் இன்னைக்கு வர்றதில்லை ஆனால் ஆக்கும் ஆரோபந்தானும் அடைவினின் மொழிய கேளாயும் அடைவி நின்ன கிரமமாக அர்த்தம் கிரமமாக சொல்கிறேன் அடைவி நின்ன அர்த்தம் கிரமமாக மொழிய கேளாய் அந்த பகவான் வந்து பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணான்னு சொல்லுகிறார் விவரமாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி मूर्ति व्याप्त ஈஷரோ குருராத் மூதவி வோமவது வப்தே திணாமூரே நம ஓம் ஷாதி ஓ